வணக்கம் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாசல் ராட்டர்டம் மற்றும் ஸ்டாக்ஹோம் மாநாடு ஜெனிவாவில் நடைபெற்றது இரண்டு இந்தியாவின் சர்வதேச ஜவுளி இயந்திரங்கள் கண்காட்சி ஆப்பிரிக்காவில் உள்ள அடிஸ் அபாபாவில் நடைபெறவுள்ளது மூன்று சுந்தரம் கிளேட்டன் அமெரிக்க நாட்டில் தனது புது யூனிட்டை அமைத்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று மருந்து வளர்ச்சி ஆராய்ச்சிக்கான கிலோ லேப் எங்கு அமைய உள்ளது இரண்டு சர்வதேச அருங்காட்சியக தினம் என்று கொண்டாடப்படுகிறது மூன்று ரோஷினி திட்டம் எந்த மாநில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட மீண்டும் சந்திப்போம் நன்றி